குரு குரு கருப்பியார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்பரணம் கோவிந்தா இருபத்தஞ்சாவது அத்தியாயம் முடிய போகிறது மூலத்தை சேவிப்போம் மூலத்தை சேவிப்போம் அந்த எல் எல்லா கோகுல ஜனங்களையும் பசுக்களோட கோபர்களையும் கோபிகளையும் வயசானவர்களையும் எல்லாரையும் காப்பாற்றி வெளியில் விட்டப்புறம் வெளியில் அந்த மழையெல்லாம் நின்னப்பறம் வெளியில் அவர்கள் தன்னப்பறம் எல்லாரும் வந்து அவர்களை கண்ணனை ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள் ஆசி அதாவது தையர் அக்ஷதைகளுக்காக ஆசீராதம் பண்ணி அப்படியெல்லாம் செய்தார்கள் மேலே முப்பதாவது ஸ்லோகத்தில் மேலே பார்ப்போம் யசோதா ரோஹிணி நந்தோ ராமச்ச பலினாம் வரஹா கிருஷ்ணாலிங்குஜு ஆசிஸ்னே காத்த யசோதாரோ நந்தோராமலிநரேவி சித்தாரணத்துஷு மூச்சு துஷா புஷ்பாடிவிதாரணு மூச்சு புஷ்பவருஷா பார்த்திவ சங்களுந்துபோ நேரு பிரணோதிதோன்தர்வதியம்புருமுகாா சங்கதுந்தோ நேவிட பிரணோதிதோரூபிரமுகாாாநூப்பனு பசுபரிஷு சகோட்டம் சபலோ விரத்ஹரி கிவிதோபிகாயு நுவிதஸ்புசா பசுபு பரிஷுதோராஜம் சோட்டம் சபலோவிர்பரி தடவிதா நியகோபித்தீயு முதிதீட்டாக முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் முப்பத்தி மூணோட முடியறது முப்பதுன்னு பார்ப்போம் நாலு ஸ்லோகங்கள் மூலத்தை சேமிப்போம் யசோதாரோ நந்தோராமச்சலிநாம்பரிங்கம் யுஜு ஆசிதேத்தர रामच्य யசோதாரோ நந்தோராமச்சரிதாம்பர கிருஷ்ணமாலிங்குஜு ஆசிஸ்தரிவி சித்தாரணத்துஷு மூத்து புஷ்பஷாணி பாத்தாரண துஷ்டு மூத்து புஷ்பஷாணி பாக்குந்துபுஜோ நேரு திவிதவோ குருகன் டர்வியா தும்புரு பிரமுக நக்கு நேவித பிரணோதிதூன்வியா தும்புரு பிரமுகோ அனு பசுபரிஷோ ரஜம்சோம் சபலோஜரி திருப்பி காயன்யு முர பசுபரிஷோ सबलो சபலோஜ்ஹரி தகாவிதான்யஸ்திருதா நிகோபிகா காயந்தி யுகோ முதிதாக கிருதி இதோட முப்பத்தி மூணாவது அத்தியாயோட இந்த முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தோடு இந்த இருபத்தஞ்சாம் அத்தியாயம் முடியறது அர்த்தமாக இருக்கும் யசோதாயி ரோகிணியம் நந்தகோபுரம் பலவான்கள்லேயே மிகவும் சிரேஷ்டனான சிரேஷ்டா ஜேஷ்டம் எல்லாத்துலேயே கூடிய அந்த ராமன் பலராமனும் நேகத்தால் அப்படியே எல்லாம் மனசு அப்படியே கலங்கி போய் மனசு அப்படியே உருகி போய் ஏன்னா ஏழு நாள் மலையை தூக்கிட்டு ஒத்த கையில் ஒத்த வரலை அப்படிப்பட்ட கிருஷ்ணன் ஆலிங்கனம் செய்து கொண்டு ஆசீர்வாதங்கள் செய்தார்கள் அதனே ஆகாசத்தில் தேவகணங்களும் சாத்தியர்களும் சித்தர்களும் கந்தர்களும் காரணர்களும் எல்லாம் உபதேவகணங்களும் எல்லாரும் சந்தோஷமடைந்து ஸ்தோத்திரம் பண்ணார்கள் புஷ்ப வருஷங்களை அப்படியே வருஷித்தார்கள் புஷ்ப புஷ்பங்களா அப்படியே கொட்டினார்கள் பண்ணார்கள் மழை மாதிரி கொட்டினார்கள் அப்போது ராஜனே ஆகாசத்தில் தேவர்களால் அடிக்கப்பட்ட வாத்தியம் வாசிக்கிறார்கள் சங்கங்களும் குந்துபி வாத்தியங்களும் முழங்கின தும்புரு போன்ற கந்தரவ சேட்டர்களெலாம் பாடுகிறார்கள் ராஜனே பலராமனோடு கூடிய அந்த கிருஷ்ணனும் நம்ம தம் கட்ட பிரியம் கொண்ட அந்த இடையர்கள் கோபர்களோட சூழப்பட்டு அந்த இடத்துலேருந்து கோபுரத்துக்கு போனார் கோப்பியர்கள்லாம் சந்தோஷமடைந்து மனசை கவரக்கூடிய அப்படின்ற கிருஷ்ணனுடைய கோவர்த்தன உத்தாரணம் கோவர்த்தனை தூக்கி ஏழு நாள் பிடித்ததை பார்த்து அதை கானம் பண்ணிக்கொண்டு எல்லாம் பாடிக்கொண்டு அதையே பாடி அதையே ஒரு அபிநயம் செய்து கொண்டு எல்லாவர்களும் யதாஸ்தானம் போய் சேர்ந்தார்கள் வரமா பார்த்தான் அந்த மிகவும் அன்பு பிரியம் தன்னுடைய தங்க வீட்டு குழந்த இந்த வெறும் எண்ணெயை சாப்பிட்டு வெண்ணெய மாத்திர சாப்பிட்டு இந்த குழந்த ஏழு நாள் மலையை தூக்கி நின்றுருக்கேன் அப்படின்னு எல்லாரும் கோபர்கள் வந்து கண்ணன் வந்து அன்போடு இருக ஆலிங்கனம் பண்ணி யார் வேணா ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம் அவ்வளவு லேசில் அவ்வளவு சுலபமாக இவன் தான் சுலபம் அவ்வளவு இவன்னா சுலபம் அப்படியும் கோபியரிடம் மிகவும் பிரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஆனந்தத்தோடையும் தயிரும் அக்ஷதியம் நெத்தியில் இட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஜலத்தை தெளித்து பண்ணார் யசோதனை தன் குழந்த எல்லாரும் ஆகுன்னா ஏன் என் பையன் பையனுக்கு தான் எல்லா விதமான கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறாப்பில் யசோரியும் ரோஹிணியும் நந்தரும் பலரோமன் கிருஷ்ணன் அவ எல்லாரும் அலிங்கனம் பண்ணிட்டு அன்பால் அப்படியே குரல் தழுதெழுத்து போய் பகவானன் நடுவொழி வாழ்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாப்பில் எல்லாரும் பண்ணார்கள் எல்லாரும் பண்ணார்கள் ராஜனே இப்படி ஆகாசத்தின தேவர்களும் சாத்தியர்களும் சித்தர்களும் கந்தர்களும் காரணர்களும் இப்படி உப தேவகணங்களும் பல தேவகணங்களும் சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு புஷ்ப மாறி போய்கிறார்கள் பூ மாறி போய்கிறார்கள் புஷ்ப வருஷத்தை செய்தார்கள் சங்க சங்குகள் முழங்கியது துந்துவி வாத்தியம் முழங்கிறது அப்புறம் தேவலோக வாத்தியங்கள்லாம் முழங்கிறது ஆனக்க துந்துபின்னு சொல்லப்பட்ட வாத்தியங்கள் முழங்கிறது அப்போ கந்தர்வ தலைவர்கள்லாம் அந்த தும்புறு போன்றவர்கள்லாம் எல்லாம் பாடுகின்றனர் எல்லாம் தேவஸ்திகள் ஆடுகின்றனர் அதிலே பலராமனோட அந்த கிருஷ்ணன் வந்து மிகவும் பிரியமான அந்த கோபுர இடையர்கள் அவர்கள் சூழ்ந்து வர கோபுரத்தில் கிடஞ்சி இப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய லீலைகளெல்லாம் அப்படியும் மனசு அப்படியே உருகிற மாதிரி பாடிக்கொண்டே கோபியரோட மகிழ்ச்சியோடு பின்தான் அடியான வந்து மீராவை பற்றி சொன்னேன் அடுத்த ஜென்மாவில் தான் மீராவாக வந்தவர் அந்த க்ஷத்திய பெண்ணாக வந்து கண்ணன்ட்ட அப்படி ஒரு அது பிரேம பக்தி அதனால் கிரிதாரி தான் அவளுக்கு வந்து தெய்வமே வேலை ஒன்றும் கிடையாது அப்படி அவள் பாடினாள் இது ஏழு நாள் தாங்கியிருந்தாலையா அந்த பகவான் கோகுலத்தை அந்த கோர்தன மதிய அதனால தான் ஏழு மலையாக கருடாதி ரிஷபாதி இப்படியெல்லாம் இருக்குல்ல ஏழு மலை சுவேதா எல்லாருக்கு இல்லையா ஏழு மலையாக மலைகளாக அந்த கோவிந்தனை இந்த கலியில் தாங்குகின்றன எல்லாரும் அந்த ஸ்ரீனிவாசனான கோவிந்தனை தாங்குகின்றன ஏழு நாள் இது பண்ண விடாமல் ஏழாம் சர்மானம் திறந்தார் அவர் அழகாக வந்து நாராயணத்தியதையும் விடாமல் சொல்லுவார் அவர் விடாமல் சொல்லுவார் ஏழு நாட்கள் வந்து அந்த ம ஏழு மலையாக பிரிஞ்சு ஏழு நாள் ஏழு மலையாக பிரிஞ்சும் கோவிந்தனை தாங்குகின்றன பாருங்க அப்படின்னு சொல்கிறார் இருபத்தி ஆறாவது தியாயம் ஆரம்பித்தது இருபத்தி ஏறாம் தியாயத்துக்கு கிருஷ்ணனுடைய பெருமைகளை அந்த சொல்கிறார் அதில் வந்து சுருக்கமாக என்ன சொல்கிறார் ஒரு ஸ்லோகத்தில் ஷட்விம்சே விஸ்விதானு கோபானு கிருஷ்ணஸ்யம் அத்த கர்மணி நந்தோ நந்தோ கர்கோ நந்தோ गर्भोक्ति गर्भोक्ति आश्रा्यथ तथम वर्णयती நந்தோ கர்கிமா தர ஐஸ்வர்யம் அவர் நயத்து கிருஷ்ணனுடைய அற்புதமான காரியங்களால் ஆச்சரியத்தில் அடைந்த கோபலர்களுக்கும் அந்த கோபுலம் வந்து கர்காச்சாரியம் முன்னால் உபதேசம் பண்ணி சொன்ன அந்த அவர் கண்ணனுடைய ஐஸ்வர்யத்தையும் வர்ணித்தார்ங்கிறது தான் இந்த இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் சொல்லப்படுவேன் இன்னும் எல்லோரும் சந்தேகம் இருக்கும் ஏழு வயசு குழந்தை முன்னடாது மலையை தாங்கி சொன்னார் அப்படின்னு அதுதான் அடுத்தது பார்ப்போம் ஏழாவது இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எம் வி கிபே அத்தீரியோது சுவிஸ்மி கிமா விமாஷன் வீட்சத்தை அத்தீரியோது சுவிஸ்மிதே கிமா அத்த கதமர் அசோ ஜன்மராம ஆமும் பாலகஸ் எணுத்தன வை கதமர் அசோ ஜன்மேஷ ஆமுயா சப் இனோ கரே கரணை கேலைய கதைவிரிவரம் புஷரம் கஜராமலே கீழைய கதம் இவ்ரேவரம் புஷம் கஜராடிம தோகேன மீலிதேண மோஜசா பீட்டனா சகப் கலனேப வயத்தனோ தோகேன மீலிதாண மோஜசா பீட்டன சகப் கலினை வயத்தனோவோ அது சயன மாச உத்க அணோ அப்படாஹும் ஹிவத்தோ அது சயன்கிம்வோ அது சயன உதகே அணு அப்பத்தே பரியம் ஊக்கம் அஞ்சாவது மருணிவா முதலஞ்சுலோக்கா இருபத்தி ஆறாவது அட்ராயம் ஈட்டு கௌா எவ்வி கிமாச்சீர் அத்தீர்விதோ தமியேச்சுவிஸ்மிக்காச்சி கிமா கிருஷ்ண அத்தீரியவிதாப்போது தமபேச்சுவிஸ்ஸால கிமா அத்தியபுத்தை கதமரன்மிராமே கிமா அத்தியபுத்தை கதமரன்மூவா ஆமுப்ஸும் யா சப்தி நோக்கே கேலிய கதம் விவரம் புஷரம் ஜஜராடிவா சப்தி இனோ கரணை கேலிய கடம் விபிரே கிரிவரம் புஷரம் கஜரா தோக்கே நமலித்தேண மோதுசா பீட்ட சகப்ணி காலினே வயஸ்தனோ தோகேன மோதுசா இத்தனப்பாணி காலே நயத்தனோ ஹிண்டசே அனோபேவி பயம் உதத்தப்பபாண்ட மாத்தியசரண உதக் அனோபேவி பியம் உதத்தம் அன் முதலஞ்சு ஸ்லோகம் அஸ்தம்பம் ஏன்னா ஏழு நாள் கண்ணன் கொழந்த இடையர் கொழந்த இடையர் கொழந்ததன சரீரத்தால் இடையர் குழந்த மருந்தான் காண்பித்தான் அவன் ஏழு வயசு எட்டு வயசு ஆனால் ஏழு நாள் மலையை தாங்கிட்டு போட்டிருந்தான்னா அது என்ன அதுதான் சொல்கிறார் அவர் சுகர் சொல்கிறார் கோபர்கள்லாம் கிருஷ்ணனுடைய இப்படிப்பட்ட செயல்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ரொம்ப புகழ்ந்தார்கள் ஒரே திகைப்பாக இருந்தது திகைப்பாக இருந்தது அவர் வந்து கிருஷ்ண அவனுடைய மகிமை தெரியாதவர்கள் அதனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நந்த கோபுரத்தை போய் கேட்குறார்கள் சொல்லும் உமையை சொல்லும் குழந்தையான இந்த கிருஷ்ணனுக்கும் இந்த செயல்கள் மிகவும் ஆச்சரியகரமானது திகைப்பா கூட்டுறதும் புரியவே இல்லை எங்களால் நம்பவே முடியலை அதனால நிச்சயம் ஆச்சரியமானும் அதனால் கோபாலர்கள்ட்ட கோபாலர்கள்ட தன்னுடைய ஆத்மஜுகோப்சிரும் ஜென்மை தன்னுடைய இப்படிப்பட்ட பிறப்பை யா எவர் தான் இப்படி அடைய தகுந்தவர் சாதாரண ஒரு இடையர் குளத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இது எப்படி அவர் வர வரக்கூடியதையும் அவர் அருகத்தையும் அசோகதம் அருகத்தையும் எப்படி இது அடைய தகுந்து வருவது சொல்லுங்கள் அதனால் ஏழு வயசு குழந்தை சப்தகாயினாபாரகா ஏழு வயசு இந்த குழந்தை ஒரு கையால் விளையாட்ட தாமர புஷ்பத்தை வந்து பிரியானை எடுத்து வைக்கிற மாதிரி பெரிய மலையை தூக்கினானே அதே எப்படி ஆமாம் யானை வந்து புஷ்பம் தாமரை புஷ்பத்தை எடுக்கிறது கஷ்டப்படுமா கஜேந்திரன் வந்து பண்ணால் இப்போ தான் பத்தாவது தேத்திர ஸ்கந்தத்தில் இருக்கும் பத்தாவது ஸ்கந்தம் இருபத்தி ஆறாவது தேத்திர அது வந்து ஏழாவது ஸ்கந்தம் முடிஞ்சு எட்டாவது ஆரம்பிக்கிற போதும் நாம் பார்த்தோமா இல்லையா மூணு நாலுலாம் பார்த்தோமா இல்லையா அந்த இதில் மாட்டிண்டு முதலையினுடைய வாயில் மாட்டிண்டு ஏகமாக ஸ்தோகம் ஸ்தோத்தனம் பண்ணி கடைசியில் பகவானை பார்த்தோன்னே அந்த குளத்துலேருந்து ஒரு மா புஷ்பை எடுக்கிறது கஷ்டப்பட்டுதான் நான் தாமர புஷ்பத்தை அப்படி பெரிய தாமர புஷ்பத்தை எடு பெரிய யானை எடுத்து எவ்வளோ கஷ்டமில்லாமல் சௌக்கியமாக விளையாட்டாக விளையாட்டுமோ அப்படி பெரிய மலையை வந்து எப்படி தூக்கி அது எப்படி ஆச்சரியமாக இருக்கேன் கண்களை இருக்க மூடிண்டு ஆமாம் அந்த பூத்தனையை பார்க்கவே இல்லை பார்க்கவில்லை ஏன்னா சூரிய சந்திரனுக்கெலாம் கோபமாக எடுத்தான் இன்னும் இவருக்கு வந்து மோட்சத்தை கொடுக்க போகிறான் இது என்ன அந்நியாயிருக்கு அப்படின்னு விஷம் கொடுக்க போகிறாள் இவருக்கு மோட்சம் கொடுக்குறான்னு கண்ணை முடின்ட்டார்கள் அதனால் கண்ணில் வந்து சூரியனை சந்திரன் இருக்கார்கள் உடனே விளையிட்டா இருக்கலாம் அதனால் கண்ணை மூடிண்டு நான் குழந்த மகாபராக்கிரமம் கொண்ட அந்த பூத்தனை ராட்சசிய ஸ்தனம் மூலமாக குறைஞ்சு அஷ்டமி வந்தார் நவமி ஆத்தியார் வந்தால் இங்கே கோகுலத்துக்கு சதுர்தசிக்கு முன்னால் இவ்வளோ வந்து பிறந்து நாலு நாள் கூட ஆகலை ஆமாம் அஞ்சு நாள் ஆறு நாள் அவ்வளோதான் அப்போ சரீரத்தினுடைய தனம் குடிச்சும் அந்த இதால் பால் குடிச்சும் பிராண்களோட சேர்த்து குடிச்சிட்டேன் அது எப்படி தெரியும் மூணு மாசம் வயசு போனோன்னு கீழே அடரக்கூடிய அந்த குழந்தை சுக்குநூரா பண்ணியால் உதைக்கப்பட்ட வண்டி தலைகீழில் அதே படித்தான் உட்கார்ந்து இருக்காங்க ஆகாசத்தில் தூக்கப்பட்டு ஒரு வயசு கூட திருநாவர்த்தனை வந்து கழுத்தப்படுத்தி அவன் வந்து பெரிய பாரமா போயிட்டான் திருணாவர்த்தனுக்கு கண்ணன் முடித்தான ஒரு சமயத்தில் வெண்ணெய் திருடுறதுக்காக அம்மாவால் உரலில் கட்டப்போ கட்டி விட்டு உரலை கட்டி விட்டார் தண்டனை கொடுக்குறாங்க அந்த உரளோடு சேர்த்தும் ரெண்டு மருத மரங்கள் மரங்கள் இவ்வளோ நாளாக அம்மா நூறு வருஷம் சொல்லிட்டுக்கார் நாரத சொல்லுக்கார் அந்த நடுவில் போகிற மாதிரி போய் மரங்களை தன்னுடைய கைகளாலேயே அந்த மரங்களை கீழே வெற்றினான் அதே எப்படிது அதை எடுதுது அப்படியும் ஆச்சரியப்படுறார்கள் கோபர்கள் அதனால் ஆச்சரியப்பட்டார் மேலே நம்ம இதை பார்த்தோம் விவரமா பார்த்தோம் சுக்கர் சொல்றார் கிருஷ்ணனுடைய இப்படிப்பட்ட பேராற்றலைத்து அவனுடைய பராக்கிரமம் அவனுடைய சுரூபம் அவனுடைய மிஜ தன்மை என்னங்கிறது தெரியாத கோபர்கள்லாம் கிருஷ்ணனை கோவர்தனத்தை தூக்கினது போன்ற பலவிதமான ஆச்சரியமான அதாவது திகைப்பையும் ஆச்சரியத்தையும் பயத்தையும் ஏற்படக்கூடிய செயல்களை பார்த்து ஆச்சரியப்பற்றியும் திகைத்தடைந்தும் ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் ஒத்தருக்கு கூடி பேசி அந்தரத்தை போய் பேச ஆரம்பித்தார்கள் கேட்கிறார்கள் இந்த சின்ன சின்ன குழந்தை கண்ணன் இவனுடைய செயல்கள் க கர்மாக்கள்லாம் நடவடிக்கைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அற்புதமாக இவனுடைய சாதாரண ஒரு பாமர மக்கள்கிட்ட நம்மகிட்ட எப்படி இவன் பிறந்தானவன் ஏழு வயசானவன் வந்து விளையாட்டாக ஒரே கையால் மலையை தூக்கினது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பெரிய யானை தாமர மலரை தூக்குற மாதிரி இது இருந்தது எப்படி முடிஞ்சது காலன் இந்த சரீரத்தினுடைய ஆயுளை விழுந்துகிற மாதிரி ஆமாம் காலாத்மா காலாத்மா இந்த சரீரத்தினுடைய ஆயு சொல்லுங்கிற மாதிரி கண்ணனை மூடிண்டேன் கண்ணை மூடிண்டேன் பெரிய சரீரம் படித்த அந்த அதாவது பூத்தா நா பவித்திரமா இல்லாதவள் நான் பூத்தா நான் அதான் அப்படிப்பட்ட ராட்சதி அவளை வந்து ஸ்தனத்தில் அந்த பாலோட விஷத்தையும் உயிரையும் சேர்த்து குடித்தானே கண்ணன் அதே வண்டியின் கீழே படுத்துட்டு மூணு மாதம் குழந்தை பதிகார அழருது காலை தூக்கி உழைச்சினால வண்டி புரண்டு கீழே வந்து பிடிப்பிடி அதே புரியுது அப்படி கேட்டாங்க மேலே ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து பார்ப்போம் ஏகாயசீனோ கிரிமாணோ வியசனாவம் அகன் கண்டம் ஏகாயிநீனோ கிரயமாணோ வியசா தைத்தினம் அகன் கண்டம் குச்சி அயங்க மாத்திரோக்கலட்சர்ஜுனோமியம் பவுபாரையம் ஹயங்கவஸ் மாத்திரோக மவு அபாத்தம் வன சஞ்சாரயன் வச்சன் சராமோரு அந்த காமம் பக்கம் தோர் முக்கோ அரிம் அப்பாடையன் வச்சனோட்டம் பக்கம் தோர் முக்கோ அரிமப்படையு வத்சேண பிரிவிஷ் ஜிஹாம்சியா அப்பயத்த நின கப்பலே பத்தேவற்றே பிரவிஷந்திசயம் அப்பலீலிஹ அசபதை தன்ந்த ஃபரான்விக்கேத்தரவன்க்கமம் பரிபக்வஃப வாசபதை தேய்ம் தூச்சன்விதே தாரவரம் பரிப்பவரான்விதம் பத்திரஷோ மருலேந்து பத்து ஏகாசீனோ கிரிமணோ வியத்தனாவ கண்டம் ஏகாச கிரிமாணோ வியத்தனாவே கண்டகிராத்துரம் ஏகாசீனோ கிரிமாணோ விய ைத்தியனாவன் கட்டிரச்சுஹயங்க மாலட்சஞ்சன்தோ பாடையுச்சிஹயங்க மாத்தாப்தூக்கலட்சிணமே பௌபாதி வனே சஞ்சாரயன் வனமோ பால்கேவாம்போர்வோரிமய வன சஞ்சாரயன் வசன சராமோகேல ோர்விய முக்காடய வச்சே வசேசந்தோ ஜிம்சையம் கப்பலீலியம் வச்சே வசேணம் ஜிஹாசிய கப்பலீலியம் அம் தூச்சேத்தலவனம் க்மம் பரிபக்வரான்விசை தூரா சக்கரே தாளவனும் கண்ணன் அதாவது சாதாரண மனுஷன் இல்லாம அமானுஷமான வேலைகளை செய்திருக்காங்களே அதான் சொல்றாங்க உட்காந்து ஆசீனா உட்காந்துக்கிற வந்து திருணாவர்த்தன் சொல்லப்பட்ட ஒரு அசுரனால ஆகாசத்தில் தூக்கி கொள்ளப்பட்டு தூக்கின்னு போயிட்டாங்க வந்து ஒரு வயசு கூட ஆகாதீவனை வந்து திருணாவர்த்தன் திருணாவர்த்தன் அவன் அவன் கழுத்துல வந்து கல்லு மாதிரி ஆகி கழுத்தை படிச்சு நிறுத்தி முடிச்சிருக்கேன் ஒரு சமயத்தில் அம்மா வந்து வெண்ணையை திருடினால் தன்னை அம்மாவளங்கோ யசோதையால் உரலை கட்டப்பட்ட போதும் உரளோடு இழுத்துன்னு போயும் அந்த ரெண்டு மருத மரங்கள் நடுவில் போய் மரங்களை கையாளாலேயே கீழே வளர்ச்சி தான் அதேப்படிது அப்போ காட்டில் பலராமனோட கூட போய் பாலர்களோட சூழப்பட்டவர்கள் கண்ணுக்களை மேட் கண்ணுக்குட்டிகளாக மேட்டி நிற்கிற போதும் வந்த சத்ருவான பக்காசுரன் அவனை வந்து பக்கன் குக்கா வந்திருக்கான் ரெண்டு கைகளால் வாய் கிழிச்சு பிடிச்சி கீழ்ச்சி போட்டான் அதே பொழுது தன்னை முடிக்க வேண்டும் கொல்ல வேணும்னு வ எண்ணத்தோடு வந்த கன்றுக்குட்டி வேஷம் போட்டு வந்த கண்ணுக்குட்டிகள் நடுவில் பூர்ந்த வட்சன் வச்சலாக வந்திருக்கான் அதனால் வச்சாத்திரம் கன்றுக்குட்டி மாதிரி வந்த வர்றாத்திரனை விளையாட்டாக கொன்று முடித்தானே அதாவது அந்த வத்தாசன காலால் பிடிச்சி ஓங்கி அந்த விளாம்பழத்து மரத்து மேலே அடித்து விழாம்பழத்தையும் வீழ்த்தி அவனையும் முடித்தான் அதே பொழுது பலராமனை கூடியும் கழுத வேகம் போட்டுக்கிற தேனுவாசினியும் அவனுடைய சந்துக்கள் அவனுடைய உற்றார் உறவினர்கள் ஏன் முடித்தேன் பழுத்த பணம் பழங்களோடு பணம் காட்டேன் அந்த பணம் காட்டேன் பரம சுத்தமாக பண்ணானே அது எப்படி எப்படின்னு சொன்னார்கள் விவரமான விஷயத்தை மேலே பார்க்கு மேலே